தலைப்பு பத்தொன்பது பழிக்கு பழிவாங்க பார்த்திவன் நினைத்தல் அது கேட்ட மனு சக்கரவர்த்தியானவர் வியர்வு துடிப்பு நகை முதலான கோபக்குறிகள் தோன்ற மற்ற மந்திரிகளை பார்த்து அமைச்சர்களே உங்கள் நியாயம் நன்றாயிருந்தது நீங்கள் சொல்லிய நீதி உங்களுக்கே ஒப்பாகுமல்லது தரும தேவதை சம்மதிக்குமோ கன்றை இழந்து வருந்துகின்ற இப்பசுவின் சஞ்சலத்தையாவது சாந்தப்படுத்துமோ இப்படி நீங்கள் சொல்லியது என் முகத்தை குறித்தோ என் புத்திரன் உயிருக்கு இறங்கியோ அல்லது உங்கள் சீவனத்தை எண்ணியோ எது உலகத்தை ஆளும் அரசன் ஆசை பற்றியாவது வெகுளி பற்றியாவது தாட்சண்யம் பற்றியாவது உறவு பற்றியாவது நடுநிலையாக நியாயங் சொல்லாமல் மாறுபட்டால் அதை மறுத்து இது விஷயத்தில் அரசன் நம்மை கொள்ளுவான் ஆயினும் கொல்லட்டும் அவனுக்கு உறுதி கூறுவதே நமக்கு கடன் என்று நிச்சயித்து கொண்டு நியாயங் கண்டு சொல்வது மதியுடைய மந்திரிகளுக்கு தர்மமாக இருக்க நீங்கள் அதை நினையாமல் இப்படி சொல்லியது என்ன நினைத்தோ சந்திர சூரியர் திசை மாறினாலும் சமுத்திரம் தடைமீறினாலும் மகா மேறு நிலைகுலைந்தாலும் மனங்கலங்காது விவகாரங்களில் பழுதுவராது பாதுகாக்கின்ற குணத்தை உடைய நீங்கள் இன்று நீதியில்லாத சில குறும்பரசரை கூடி இவ்வரசர் தூளியென்றால் நிற்த்தூலி என்றும் கரும்பு கசப்பென்றால் எட்டிக்காய்போல் கசப்பென்றும் தாயை கொலை செய்வது தக்கதென்றால் வேதத்தின் முதற்காண்டத்தில் விதித்திருக்கின்றதென்றும் வெள்ளத்தில் கல் மிதக்குமோ என்றால் ஆற்றில் அம்மி மிதக்க கண்டோம் என்றும் காக்கை வெளுப்பென்றால் நேற்றைய பொழுதில் நிற்க கண்டோம் என்றும் கல்லின் மேல் நெல் முளைக்குமென்றால் கொத்தால் ஆயிரம் குளையால் ஆயிரம் என்றும் கல்லனை பிடிக்கலாமோ என்றால் பிடித்தால் பெரும் பாவமல்லவோ என்றும் பொய் ஆயிரம் மட்டும் சொல்லலாமோ என்றால் ஐயா ஐயாயிரம் மட்டும் சொல்லலாமென்று விதி இருக்கின்றதென்றும் பெண் சாதி உள்ளவனுக்கு பிள்ளை கொடுப்பது யாரென்றால் ஐயா பெண் கொடுத்தவனே பிள்ளை கொடுக்க வேண்டும் என்றும் ஒருவன் மனையால் மற்றொருவனை கூடலாமோ என்றால் அடக்கத்தில் ஆயிரம் பேரோடு கூடினாலும் குற்றமில்லை என்றும் இந்த கழுவில் இவனை ஏற்றலாமோ என்றால் கழுவுக்கு தக்க கனமில்லை என்றும் என் பிள்ளையும் எச்சரிக்கைக்காரன் பிள்ளையும் ஒருவனை ஒருவன் உதாசீனமாக திட்டினாராம் இதற்கு என்ன செய்யலாம் என்றால் உமது சற்புத்திரன் வாய்க்கு சர்க்கரையிட வேண்டும் மற்றவன் வாய்க்கு மண்ணிட வேண்டும் என்றும் சொல்லுகின்ற துர்மந்திரிகளைப் போல நியாயம் பாராது நயிச்சிய வார்த்தைகளை சொன்னீர்கள் இது கால என்றே எண்ணுகிறேன் தன்னை கொடுத்தாவது தர்மத்தை தேட வேண்டும் என்னும் பெரியோர் வார்த்தையை பிடிப்பது சர்க்குணமுடையோர்க்கு தகுதியென்றும் தாய் தந்த இடத்திலாயினும் தராசுக்கோள் போல் செப்பமாக நின்று தீர்ப்பு கொடுக்க வேண்டுவது அரசர்க்கு அவசியம் வேண்டிய சர்க்கர்மென்றும் எனக்கு அடிக்கடி அறிக்கையிட்ட நீங்கள் இன்று அதோகதியில் தள்ளிவிடத்தக்க அநியாய தீர்ப்பை அங்கீகரிக்கப் போகின்றீர்கள் இது உங்களிடத்து நேரிட்ட அவஸ்தை வசமென்றே எண்ணுகிறேன் ஒருவரிடத்து தண்டனை விதிக்கும் போது எவ்வுயிர்களும் தன்னுயிர் போல் எண்ணுவதும் எந்த பொருள் எந்த பிரகாரமாயிருந்தாலும் அந்த பொருளின் உண்மையை அறிந்து கொள்வதும் உருவு நோக்காது அறிவை நோக்குவதும் ஊழ்வினை நோக்காது செய்வினை நோக்குவதுமாகிய இப்படிப்பட்ட இலக்கணங்களுக்கு பொருந்த விதிக்க வேண்டும் என்று எனக்கு அறிவித்து வந்த நீங்கள் இன்று என் புத்திரன் இரக்கமுள்ளவனென்றும் அவன் அஜாக்கிரதையினால் கொன்றதல்லவென்றும் பழவினையால் பசுங்கன்று மடிந்ததென்றும் அதனால் அதற்கு தக்க பிராயச்சித்தம் செய்விக்க வேண்டுமென்றும் வாதியை மாத்திரம் வரவழைத்து கொண்டு நடுக்கொள்ளைக்காரன் நியாயம் தீர்த்தான் என்பது ஓஹோ அமைச்சர்களே நீங்கள் அந்நாளிருந்த அமைச்சர்கள் அல்ல இந்நாளில் என்னை கெடுக்க நினைத்து கொண்டு எங்கேயிருந்து வந்தவர்களோ என்று எண்ணுகிறேன் ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை கற்பித்தோ இம்மை மறுமை இன்பங்களை வருவிப்பீர்கள் என்றும் மீளாத சிவகதியை அடையத்தக்க உறுதி வார்த்தைகளை பேசிய நீங்கள் இன்று என்றும் மீளாத அவகதியை அடையத்தக்க இழிவுள்ள வார்த்தைகளை பேச எங்கே அகற்று கொண்டீர்களோ ஆ இந்த ஓரவஞ்சனையை உற்று நினைக்கும் தோறும் நெஞ்சம் திடுக்கிடுகின்றதே உங்கள் சொல்படி இது காரியத்தில் உடன்பட்டேனானால் தர்மமும் தவமும் சளிப்படையுமே இக்காலத்தில் எனக்கு மேற்பட்டவர்கள் இல்லை என்று வழக்கழிவு செய்து வஞ்சித்து பேசுவேனானால் காலம் போகும் வார்த்தை நிற்குமே மனுநூலில் சொல்லிய நீதியின்படி நடத்துகின்றபடியால் மனுச்சோழன் மனுச்சோழன் என்று நெடுந்தூரம் நீண்ட பெயரை சுமந்த நான் இதற்கு சம்மதித்தேனானால் எழுத்தறியாதவன் ஏட்டை சுமந்தது போலவும் கண்ணில்லாதவன் கண்ணாடியை சுமந்து கொண்டது போலவும் அறியாதவன் மலரி சுமந்தது போலவும் வீணாகவே இந்த பெயரை எடுத்து கொண்டான் என்று ஏழு உலகத்தாரும் இகழ்ந்து பேசுவார்களே இன்றைக்கு என் புத்திரன் செய்த இந்த கொடுங்கொலையாகிய பாதகத்துக்கு பரிகாரம் செய்து லேசாக விட்டு நாளைக்கு மற்றொருவன் இதை பார்க்கிலும் சிறிய கொலையொன்று செய்ய கண்டு அவனை கொலை செய்விப்பேனானால் தர்மம் மரியாதை இவ்வரசன் தனக்கொன்று பிறர்க்கொன்று செய்கிறான் என்று பார்த்தவர்களெல்லாம் பழித்து பேசுவார்களே தன்வீட்டு வீட்டு விளக்கென்று முத்தமிட்டால் சுடாது விடாது என்பது போல என் புத்திரன் செய்த கொலையென்று ஆசையால் அடக்கி கொள்வேனானால் அது பற்றி வரும் பழிபாவங்கள் என்னை அடையாமல் இருக்குமோ ஆதலால் இப்பசுவானது அருமையான இளங்கன்றை இழந்து வருந்துகின்றதை தவிர்க்க வழியில்லாதவனாகிய நானும் இந்த பசுவைப் போல நெடுநாளாக வருந்தி அருமையாகப் பெற்ற என் புத்திரனை பழிக்கு பழியாக கொன்று வருத்தங்கொள்வதே தகுதி என்று சொல்லினார்